வணக்கம், சேவை ஜூன் ஏழாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கா மதுரை தோப்பூரை தேர்ந்தெடுத்ததற்காக முதல்வர் பழனிசாமி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் புழல் சிறைக்குள் குண்ட சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்த பிரபல ரவுடியை ஹாலிவுட் பாணியில் சக கைதிகளை கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டத்தில் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய மானியம் வழங்கப்படுவதாக கலெக்டர் ராமன் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலய உண்டியலில் 72 இரண்டு லட்சம் ரொக்கமும் 135 முப்பத்தி கிராம் தங்கமும் 4 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் படிப்புகளுக்கு மொத்தம் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று இரவு முதல் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேற்று டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார் நீலகிரி மலை ரயில் பெட்டிகள் ஸ்டீல் பெட்டிகளாக மாற்ற சேலம் ரயில்வே கோட்டம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் அனைத்து பெட்டிகளும் தயாரித்து பயன்பாட்டுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து உதவி கமிஷனர் உடையில் வீடியோ பதிவை வெளியிட்ட சின்னத்திரை நடிகை நிலானியை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் இந்திய செய்திகள் காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த ராணுவம் தயாராகி வருகிறது நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகராக கடந்த நான்கு ஆண்டுகளாக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன் ராஜினாமா செய்துள்ளதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநில விளம்பர தூதராக இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் மாட்டுக்காக தனியாக ஒரு அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என மாநில அமைச்சர் சுவாமி அகிலேஸ்வரானந்த் வலியுறுத்தியுள்ளார் அழகி போட்டியில் சென்னை லயோலா கல்லூரி மாணவி அணுகீர்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் என்று பிரதமர் மோடி விவசாயிகளிடம் உறுதியளித்துள்ளார் உலகின் மிக உயர்ந்த போர்க்களமாக கருதப்படும் சியாச்சின் பனிமலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு சத்குரு ஜக்கே வாசுதேவ் யோகா பயிற்சி அளிக்க உள்ளார் கர்நாடகாவில் காவிரி குறுக்கே உள்ள கபினி முழு கொள்ளளவை நெருங்கியுள்ள நிலையில் இன்னும் சில தினங்கள் சமர்ப்பண பூஜை செய்ய முதல்வர் குமாரசாமி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது கஞ்சாவை பயிரிட்டு விற்பனை செய்யவும் வாங்கி பயன்படுத்தவும் கனடா அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பான சட்ட மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது உலகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளன என்று ஐநா சபை ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் பாதுகாப்புத் துறையில் கூடுதல் ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்கான சட்ட மசோதாவுக்கு அமெரிக்கா செனட் ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முன்னாள் சர்வாதிகாரி முஷாரப் சர்வதேச பங்கு சந்தை ஆய்வு மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி ஆண்டு ஜூன் மாதம் மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் நான்காயிரம் புள்ளிகளை தொடும் என்று கணித்துள்ளது வெளியிட்டுள்ள உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் அமேசான் நிறுவனத்தின் ஜெப் பிசோஸ் முதலிடம் பிடித்துள்ளார் இவரின் மொத்த சொத்து மதிப்பு ஒன்பது லட்சத்து கோடி ரூபாயாகும் ஏர்இண்டியா விமான நிறுவனத்தை விற்கும் முடிவை மத்திய அரசு ஒத்திவைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவின் தேசிய விளையாட்டாக அனைவராலும் அறியப்படுவது ஹாக்கியாகும் ஆனால் அதற்கான அறிவிப்புகள் இதுவரையிலும் அரசு இதழில் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் ஹாக்கியை இந்தியாவின் தேசிய விளையாட்டாக அறிவிக்க வேண்டும் என ஒடிசா முதல் மந்திரி நவீன் பட்நாயக் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் மக்கள் பசி கொடுமையால் களிமண் ரொட்டிகள் சாப்பிடும் வீடியோவை வெளியிட்டு உணவை வீணாக்காதீர்கள் என்று இந்திய முன்னாள் வீரர் வீரேந்திர ஸ்ரேவாக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெல்ஜியம் பனாமா இடையேயான போட்டியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பத்து வயது ரிஷி என்ற சிறுவன் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தை சுமந்து சென்றான் உலகக்கோப்பை போட்டிகளில் பந்தை சுமந்து முதல் இந்திய சிறுவன் என்ற பெருமையை பெற்றுள்ளான் நாளை நடக்க இருக்கும் பிரேசில் கோஸ்டாரிகா அணிகள் மோதும் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த நதானியா ஜான் என்ற பதினோரு வயது சிறுமிக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது உலகக்கோப்பை கால்பந்து தொடரை செனகல் அணி வெற்றி பெற்றவுடன் அந்த அணி ரசிகர்கள் அரங்கிலிருந்து அனைத்து குப்பைகளையும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது பெற்றுள்ளது இதே போன்று ஜப்பான் அணி ரசிகர்களும் பெற்றனர் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் எண்பத்தி ஐந்து கோல்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார் போர்ச்சுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மொராங்கோ அணியை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கள் வீழ்த்தியது உலகக்கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிமுகம் செய்யப்படும் என்று ஐசிசி தெரிவித்துள்ளது நடிகை பிரியங்கா சோப்ராவின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் என்ற தலைப்பில் அடுத்த ஆண்டு வெளியிடப்பட உள்ளது ஷாரூக் கான் தயாரிக்கும் பட்லா படத்தில் அமிதாப் பச்சன் நடிக்கிறார் சுஜய் கோஷ் இந்த படத்தை இயக்குகிறார் முக்கிய விடத்தில் டாப் நடிக்கிறார் சிவி குமார் இயக்கும் இரண்டாவது படத்திற்கு கேங்ஸ் ஆப் மெட்ராஸ் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நன்றினியுடன் நன்றி வணக்கம் <that's> <that's>